நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஜூன் பத்து அமெரிக்க அஞ்சல் துறை ரெண்டாயிரத்தி அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சல் தலைகள் வெளியிட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் தலைகளில் அவங்க சிறப்பிச்சிருந்தது அமெரிக்காவோட மிசூரி மாகாணத்தில் மிசிசிப்பி நதியோட கரையில் கட்டப்பட்ட கேட்வே ஆர்ச் அப்படின்ட்டு அழைக்கப்படுற 19.67, தினம் தான் ஆயிரத்தி 10. 19.33, மூணுல மிசூரி மாகாணத்தோட பொருளாதாரத்தை வளர்க்க அந்த மாகாண தலைவர் லூத்தர் ஸ்மித்தோட யோசனையால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கேட்வே ஆரம்ப கட்ட நடவடிக்கை பணத்தை திரட்ட அமெரிக்க அதிபரா இருந்த தலைமையிலான அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் ஒப்புதல் கொடுத்தாங்க அந்த இடங்கள்ல இருந்த சர்ச்சைகள் தகராறு இதையெல்லாம் சரியாகிறதுக்கு மேலும் இரண்டு வருஷம் ஆச்சு இடம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு பொதுமக்கள்கிட்டையே ஒரு டிசைன் காம்படிஷன் வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஸ்மித் அவர்கள் முடிவு பண்ணி போட்டி நடந்தது அந்த போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவரோடூத்தி முப்பது அடி உயரமான ஒரு டிசைன் தான் செலக்ட் ஆச்சு கிடைச்ச இடத்தை கிளியர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தான் ஆர்ச் கட்ட ஆரம்பிச்சாங்க ஆர்ச்சில் தேவையான சேஃப்டி செக்ஸ் எல்லாம் பண்ணி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஆர்ச் ஃபுல்லா கட்டி முடிக்கப்பட்டது அப்படி கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திறந்து வைக்கப்பட்டது பேசின அப்போ அமெரிக்காவோட துணை அதிபரா இருந்த ஹம்ரி இந்த ஆர்ச் இந்த நாட்டோட மிசூரி மாகாணத்தோட ரிச் ஹெரிட்டேஜையும் வளத்தையும் ஒன்னாக்கன ஒரு நினைவு சின்னம் அப்படின்ட்டு புகழ்ந்து பேசினார் 630 அடி உயரம் கொண்ட இந்த கேட்வே ஆர்ச்சு அமெரிக்காவோட வாஷிங்டன் மானுமெண்ட்டை விட 75 அடி உயரம் அதிகமாகவும் அமெரிக்காவோட சுதந்திர தேவி சிலையை விட இரண்டு மடங்கு உயரம் அதிகமாகவும் ஒரு மேன்மேட் அதாவது மனிதர்களால கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த கேட்வே ஆர்ச் அமெரிக்காவில மேற்கு நுழைவாயில் அதாவது கேட்வே டு த வெஸ்ட் அப்படின்ட்டு அழைக்கப்படுற இந்த மிசூரி மாகாணத்துல அமைஞ்சிருக்கிற கேட்வே ஆர்ச் பத்தின அஞ்சல் தலைய நாம உலகத்துல பிரபலமான கோபரங்கள் இல்லாட்டி கட்டிடங்கள் அதாவது World famous Towers and Buildings, அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடக்கலை அதாவது Man-Made Architecture Design, அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்க முடியும் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்